ओम प्रपन्न िजाताय तोत्रेत्रण ज्ञान कृष्णाय कृष्णा गीतामतुहे नम यदा यदा धर्म धर्मस्य, ग्लार्भव भारत तदात्मानं धर्म भगवान श्री भगवान्ीष् அர்ஜுனனுடைய கேள்விக்காக அவதார தத்துவத்தை விளக்க ஆரம்பிச்சிருக்கார் உனக்கும் எனக்கும் நிறைய சரீரம் வந்துட்டு போயிருக்கு ஈஸ்வரனாகிய நானும் அப்பப்போ தேவைப்படுற போது சரீரம் எடுக்கிறேன் உன்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்ப நீயும் சரீரம் எடுக்கிற அந்தந்த சரீரத்தை கொடுக்குற ஈஸ்வரனாகவும் நான் அவதாரத்தினுடைய ஸ்வரூபத்தை சொன்னார் எனக்கு சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஜானமும் இருக்குது அதாவது ஈஸ்வர தத்துவ ஞானமும் எனக்கு இருக்குது ஈஸ்வர தத்துவத்துக்கு ஆதாரமான ஜானமும் இருக்குன்னு அர்த்தம் ஜீவனுக்கும் ஜீவனை பற்றின ஞானமும் அவனுக்கு தத்துவஜானமோ ரெண்டும் கிடையாது அது பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் ஜீவனுக்கு கிடைக்கிறது ஆகையினால அஜானியாக பிறக்கிறான் ஜீவன் பகவான் ஞானியாகவே அவதாரம் பண்ணுறார் சொசைட்டியில் இருக்கக்கூடிய கர்மத்தினுடைய இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணுறார் அதை சீர்படுத்துறதுக்காக அவதாரம் பண்ணுறார் ஆனால் ஜீவன் தன்னோட கர்மபலனை புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஜென்மம் எடுக்கிறான் அது எத்தனை சரீரம் வேணாலும் எடுக்கலாம் என்ன சரீரம் வேணாலும் எடுக்கலாம் அப்புறம் பகவான் எப்படி அவதாரத்தை நடத்திக்கொள்றார் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார் ஆத்மாயையா சம்பவாமின்னு சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்துல எப்போ அவதாரம் நடக்கிறது அப்படிங்கறத சொல்றார் ஹே பாரதா அர்ஜுனா யதா யதா தர்மசானி பவதி அதர்மஸ அபியுத்தானம் பதி ததா அஹம் ஆத்மானம் சிருஜாமி யதா யதா எப்பப்போ தர்மச கிளானிஹி தர்மமானது குறைஞ்சு அபியுத்தானம் अधर्मस्य, அதர்மம் मेल வர்றதோ பாரதா பாரதாங்கிறது அர்ஜுனனை கூப்பிடுறது ததா அப்பொழுது அகம் ஆத்மானம் சிருஜாமி என்ன நான் சிருஷ்டி பண்ணிக்கிறேன் ஹே அர்ஜுனா எப்போ தர்மத்துக்கு குறைவு ஏற்படுறதோ அதர்மம் எப்போ மேல ஓங்கி வர்றதோ அப்பெல்லாம் என்ன நானே சிருஷ்டித்துக் கொள்றேன் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆகா அவதாரம் எப்ப நடக்குங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அவதார காலம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த கொஞ்சம் கவனிக்கவும் இந்த இடத்துல அதர்மம் தானா ஓங்காது தர்மி இல்லாமல் தர்மம் கிடையாது அதர்மம் மேலே ஓங்கி தர்மம் குறைஞ்சு போறதுன்னா அதர்மம் தர்மம்ங்கிறது அதை கடைப்பிடிக்கிறவனை பொறுத்து இருக்கு அதர்மத்தை பண்ணக்கூடிய ஜனங்கள் அதிகமாக போது தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஜனங்கள் குறைஞ்சு போகிறபோது அதாவது தர்மிகள் குறைந்து விடுகிறார்கள் அதர்மிகள் அதிகமாகி விடுகிறார்கள் அப்போ பகவான் ஈஸ்வரன் என்ன மாதிரி சரீரம் தேவையோ அந்த மாதிரி சரீரத்தை எடுத்து அந்த தர்மா தர்ம வியவஸ்தையை சரி பண்ணுறார் சீர்படுத்துறார் பேலன்ஸ் பண்ணுறார் அதை எப்படி பண்ணுறாருங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அதை நாளைக்கு நாம் படிக்கலாம்